அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மேயன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தை மனதிலே கொண்டு தொடர்ந்து வாட்ஸ்அப் வாயிலாக திருக்குற்பாக்களை சில முறைகளிலே அமைத்து நாம் சிந்தித்து வருகிறோம் இப்பொழுது உறவு நலம் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் சில குரட்பாக்கள் பொருட்பாலிலே இருந்தாலும் அது அரசியல் அமைச்சியல் போன்ற அமைப்புகளிலே இருந்தாலும் நமது வாழ்க்கைக்கு சில அம்சங்களில் அவைகள் தேவைப்படுகின்றன அதனால் அவற்றையும் நாம் பொதுவாக எடுத்துக்கொள்கிறோம் நட்பியல் என்கிற பகுதியிலே பொருட்பாலிலே நட்பு என்பது பற்றி இதுவரை நாம் ஆராய்ச்சி பண்ணினோம் குரட்பாக்களை படித்து ஆராய்ச்சி பண்ணினோம் இதை தொடர்ந்து அவர் பல கோணங்களிலே திரும்ப திரும்ப உபதேசிக்கிறார் ஏனென்றால் நட்பு என்பது மிக உயர்ந்த முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் அரசாங்கத்துக்கு நட்பு கொள்வதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஒரு நாட்டோட இன்னொரு நாட்டோட நட்பு வைக்கிறதுன்னு சொன்னால் அதில் பல அம்சங்கள் பார்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது உலக இயல்பு என்னென்னு கேட்டால் ஒருவரை விட ஒருவர் முன்னேற வேண்டும் என்று நினைப்பது இயல்பு ஆனால் அதற்காக அதனால் எப்பொழுதும் நட்பிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் நாட்டை பொறுத்த வரையில் தனி பொறுத்த வரையில் ஒரு குடும்பத்தை பொறுத்தவரை வரையிலும் கூட பரவாயில்லை என்று சொல்லலாம் ஒரு நாடு ஒரு பெரிய அமைப்பு என்று பார்க்கும் பொழுது நாம் நட்பு கொள்ளுகிறவர்களை நன்றாக ஆராய்ந்து பார்ப்பது மிக அவசியம் என்பது திருவள்ளுவருடைய ஆழ்ந்த உபதேசம் ஆகவே இப்போது இந்த அரசனுக்கு உதவுவதில் இந்த மாதிரி தான் நட்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர் நட்புன்னா இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு விதிமுகமாக டூஸில் வருது அதில் ஐந்து அதிகாரங்கள் இருக்குது இந்த நட்பு இப்போ நட்புங்கிற அதிகாரத்துக்கு பிறகு இப்போ நட்பாராய்தல் அப்படிங்கிற இந்த அதிகாரம் இப்போ இந்த தலைப்பில் நாம் குரட்பாக்களை பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னால் நட்புங்கிற அதிகாரத்தில் நட்போட சிறப்பு என்ன அந்த சிறப்புக்கான காரணம் என்ன நட்பினால ஏற்படக்கூடிய பயன் என்ன உயர்வு என்ன அதனுடைய இலக்கணங்கள் இதெல்லாம் நன்றாக வகுத்து தொகுத்து உபதேசிக்கப்பட்டன அந்த நட்புங்கிறது மலர்ந்த முகம் இனிய சொல் இதை மட்டுமே வச்சு இருக்கக்கூடியது இல்லை அது மாத்திரம் போகிற அதெல்லாம் வாஸ்தவந்தான் நல்ல எப்போது அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வாஸ்தவம் ஆனாலும் அதை வச்சு மாத்திரம் அதுக்கு நட்புக்கு சிறப்பு இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலேயும் எல்லாத்தையும் நல்ல ஆராய்ச்சி பண்ணித்தான் நம்ம நட்பை வைத்துக் கொள்ளணும் அப்புறம் நம்ம நட்பு பழகிட்டோம்னா அப்புறம் அதை விட முடியாது அதுக்கெல்லாம் நிறைய பாடல்கள்லாம் மேற்கோளாக பார்க்க போகிறோம் மரம் ஊன்றி வளர்ந்து எடுத்தோம்னு சொன்னால் அப்புறம் அது மரம் சரியில்லை அப்படிங்கிறதுனால அது பிடுங்குற போது நமக்கு வருத்தமாக தான் இருக்கும் அது மாதிரி முன்னாலேயே எண்ணி துணிக கருமம் துணிந்த பெண் எண்ணுவம் என்பது இழுக்கு எதையுமே யோசித்து பண்ணு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு தான் ஒரு காரியத்தை நம்ம தொடங்கறதுக்கு முன்னாலேயோ இல்லை ஒருத்தர் நண்பர்கள் ஆக்கிக் கொள்வதற்கு முன்னாலேயோ அதை நாம ரொம்ப சிந்திச்சு தான் செய்யணும் அப்படிங்கிறார் ஆக எல்லா வகையிலையும் நல்லா ஆராய்ச்சி பண்ணி உண்மையான நண்பரை உண்மையானவரைத்தான் நாம் நட்பாக்கிக் கொள்ளணும் அதுதான் சிறப்பாக அமையும் நட்பை நாம சிறப்பாக வைத்து கொள்ளணும்னு சொன்னால் நல்ல ஆராய்ந்து தான் அந்த நட்பை உருவாக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் என்பது கருத்து அதற்காகத்தான் இந்த நட்பாராய்தல் அப்படிங்கிற அதிகாரம் அமைஞ்சிருக்கு உண்மையான நட்பு என்ன பண்ணும் நல்ல எல்லா வகையிலையும் சமூகத்துக்கு நல்ல செல்வத்தை ஆக்கித்தரும் இன்பத்தை ஆக்கித்தரும் நல்ல அறிவு வளர்ச்சி மன வளர்ச்சி எல்லா வளர்ச்சிகளுக்கும் காரணமாக அமையும் இந்த தீய நட்பு என்னாகும்னா இப்போ நம்ம சமூகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உலகம் எங்கும் நாட்டில் எல்லாம் இந்த நாடு அந்த நாடு இப்போ சமீபத்தில் கூட நம்ம பார்க்குறோம் ஒரு நாட்டில் நடந்ததுக்கு தீர்ப்பு சொல்லுங்கோ அவங்க பண்ணது சரியா தப்பா அப்படின்னு கேட்டால் சில நாடுகள் அதுக்கு ஆதரவாக சொல்லுகின்றன சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன சில நாடுகள் நடுநிலையை வகிக்கின்றன பார்க்குறோமே எல்லாம் ரொம்ப யோசித்து தான் பண்ண வேண்டியிருக்கு திடீர்னு முடிவு எடுத்துட முடியாது அதனுடைய சாதக பாதகங்களையெல்லாம் யோசித்து தான் எல்லா நாடுகளும் முடிவெடுக்கின்றன ஆக தீய நட்பு அழிவியையும் கொடுக்கறதுனால நல்ல ஒருத்தருடைய குணநலத்தை நம்ம பல வகையில் சோதித்து பார்த்து தான் அந்த நட்பை உருவாக்கி வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது விஷயம் இந்த அதிகாரத்தில் நட்பாரதல்ல ஆராய்ச்சி பண்ணாத நட்புனால் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறார் எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறார் அப்படி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சு கொண்ட நண்பருடைய தன்மை என்ன யாரை நம்ம நண்பராக ஆக்கக்கூடாது அந்த தன்மை என்ன இதெல்லாத்தையும் இங்கே வகுத்து வள்ளுவர் நமக்கு உபதேசித்து அருளுகிறார் இது அரசனுக்கு மாத்திரம் இல்லை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நினைக்கிற எல்லா மனிதனுக்கும் பொருந்தும் நாட்டுக்கு மிக மிக முக்கியம் சிறிய அளவில் ஒரு துன்பம் வந்து போனால் பரவாயில்லை பெரிய அளவில் பலருக்கு துன்பம் வந்து விட்டால் அதை நீக்கிறது மிகப்பெரிய கடினமான வேலையாகிவிடும் என்பதால் பொருட்பால் நட்பியல்ல இந்த உபதேசத்தை வழங்குகிறார் வள்ளுவர் நமக்கு தொடர்ந்து நாம் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்போம் பிறகு முதல் குரட்பாவை படித்து அதற்கு நாம் பொருள் தெரிந்து கொள்ளலாம் இந்தளவில் இந்த முகவரையை நிறைவு செய்கிறேன்